प्रपन्न कृष्णाय त्रिविधं द्वारं कामः ிா तस्मादे तत्रयं त्यजेत भगवान நாசனாத்ம कृष्णर துணத்தயும் அசுரகுணத்தயும் பகுத்தறிஞ்சு அதெல்லாம் நன்றாக உபதேசம் பண்ணார் அசுரகுணத்தை விடணுங்கிறதுக்காக அசுர குணத்தினுடைய லட்சணங்களை எல்லாம் சொன்னார் அசுரகுணங்கள்னா என்னங்கிறத சொல்லிவிட்டார் தெய்வீக குணங்கள் என்னங்கிறத முதல்லையே சொல்லிவிட்டார் பிறகு அந்த அசுர குணங்களால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன அசுர குணங்களை உடையவர்கள் தெய்வீக குணங்களை அறிந்து வளர்க்காமல் அசுர குணங்களிலேயே இருப்பவர்கள் அவர்களுடைய கதி என்ன என்பதை பற்றி எல்லாம் உபதேசம் செய்து நிறைவு செய்திருக்கிறார் இப்போ இந்த தெய்வாசுர சம்பத் விபாக யோகம் என்று சொல்லப்படுகிற இந்த அத்தியாயத்தினுடைய சாரத்தை இந்த ஒரு ஸ்லோகத்தில் சொல்லுகிறார் அடுத்த ஸ்லோகத்தில் இதிலிருந்து விடுபடணும் அப்படிங்கிறத சொல்ல போகிறார் ஆக முக்கியமாக எல்லாத்துக்கும் மூலமா இருக்கிற மூணு குணங்களை சொல்றார் இதுதான் எல்லா தீய குணங்களுக்கும் இன்னும் இதுல சொல்றதுக்கு விடுபட்டு போன எல்லா குணங்களுக்கும் இதுதான் மூல காரணம் இதுவரைக்கும் சொன்ன அசுர குணங்கள்ல ஏதாவது விடுபட்டு போயிருந்தா அதையும் நம்ம சேர்த்துக்கணும் சுருக்கமா பார்த்தா இதுதாங்கிறார் இதம் நரகசிய துவாரம் ஆத்மனஹ நாசனம் நரகசிய துவாரம் இதம் த்ரிவிதம் இந்த மூன்று வகையான குணங்கள் நரகத்தினுடைய வாசலாக இருக்கிறது துன்பத்திற்கு காரணம்னு அர்த்தம் வாசல்னா காரணம் இந்த மூன்று குணங்கள் துன்பத்திற்கு காரணமாக இருக்கின்றன அது மட்டுமல்ல ஆத்மனகா நாசனம் இந்த மனச ஆத்மனகாங்கிறதுக்கு இந்த இடத்துல அந்த அர்த்தம் மனசு உள்ளம்னு அர்த்தம் நாசனம்னால் உள்ளம் எதற்காக கொடுக்கப்பட்டதோ உயர்ந்த நோக்கத்துக்காக உயிருக்கு உள்ளம் அமைந்திருக்கிறது குறிப்பாக மனித உடலில் உள்ளம் நன்றாக செயல்படுகிறது அந்த உள்ளத்தை கொண்டு உயர்ந்த எண்ணங்களை வளர்த்து உலகுக்கு நன்மை செய்ய வேண்டும் அதை விட்டுட்டு அந்த உள்ளத்தினுடைய பயனையே எழுந்துடுறோம் இந்த இடத்துல ஆத்மநகா நாசனம்னா உயிருக்கு கிடைத்திருக்கிற ஒரு அரிய வாய்ப்பை வீணடித்து விட்டதாக அர்த்தம் நல்லதோர் வீணை செய்து நலங்கள புழுதியில் எறிவதும் உண்டோங்கிறார் இல்லையா இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனித உடலை கொடுத்து அதில் உள்ளங்களையும் கொடுத்து உலகத்தில் நமக்கு நல்ல மக்களுடைய தொடர்புக்கு வாய்ப்புகளும் உருவாக்கி நல்ல சாஸ்திரங்களை இத்தனையும் கொடுத்துருக்கார் கடவுள் அதை நாம் பயன்படுத்தாமல் போகிறது வீணடிக்கிறதுன்னு அர்த்தம் நாசனம்னா மனசை அழிஞ்சு போகிறதுன்னு அர்த்தம் இல்லை மனது வந்து எதற்காக கொடுக்கப்பட்டதோ உயிருக்கு அதை பயன்படுத்தாமல் வீணடித்தது விசையுறு பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன் நசையரும் மனம் கேட்டேன் பாரதியார் அக துன்பமில்லாத உயர்ந்த மேலான எண்ணங்களுடைய மனம் வேண்டும் நல்ல உடல் வேண்டும் அந்த கிடைச்சதை நம்ம கெடுத்துடக்கூடாது அக ஆத்மநகா நாசனம் இந்த மூன்று குணங்கள் நரகத்திற்கு வாயிலாக இந்த மூன்று குணங்கள் இருக்கின்றன திரும்ப திரும்ப துன்பத்தை அனுபவிக்கக்கூடிய உடல்களிலேயே புகக்கூடிய தன்மையுடையதாக இந்த மூன்று குணங்கள் இருக்கின்றன அது என்ன மூன்று குணங்கள்னா காமஹா குரோதகா ததா லோபகா மூணு குணம் காமஹான்னா ஆசை குரோதகான்னா கோபம் லோபகான்னா அளவுக்கு மீறின பொருட்பற்று எல்லாரோடதையும் நம்மளே எடுத்துக்கணும் நாமளே அனுபவிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் ஆஹ பேராசை பெருங்கோபம் அளவுக்கு மீறின பொருட்பற்று ஆக இந்த மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை ஆக இந்த காமத்தினுடைய இன்னொரு காமம் நிறைவேறி அது லோபம் ஆயிடும் நிறைவேறலைன்னா குரோதம் ஆயிடும் இந்த மூணுலேயும் காமந்தான் முக்கியம் ஏன்னா ஆசை நிறைவேறி எடுத்துன்னா தக்க வச்சுக்க பார்ப்போம் நம்ம பதவிக்கு ஒன்று ஆசைப்படுறோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பதவி அடைஞ்சிட்டோன்னா அந்த பதவியிலே இருக்கிறதுக்கு ஆசை இருக்கா இல்லையா அதுக்கு பேர் தான் லோபம்னு பேர் இன்னொருத்தருடைய பதவியும் அடையணும்னு எண்ணம் வரும் அந்த பதவியும் நமக்கு கிடைச்சா இல்லாட்டி அந்த இலாக்கா கிடைச்சா இல்லை அவனோட பணமும் நமக்கு வந்துட்டால் நல்லா இருக்கும் எல்லாருடைய பணத்தையும் நான் வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கே அந்த ஆசை அது நிறையவே அதை காப்பாற்றுறதுக்கு ஏதாவது அடைஞ்சல் வந்தால் ரொம்ப கோபம் வருது வார்த்தைகளால் தடித்த வார்த்தைகளால் பேசுறது இல்லாட்டி அது அவர்களை அழிக்கிறதுக்கும் முற்படுவது இதெல்லாம் தான் இந்த மூன்று குணங்கள் இதெல்லாம் நம்ம மூன்றாவது அத்தியாயத்திலேயே கடைசி பகுதியில் பார்த்துருக்கோம் காம ஏஷக் க்ரோத ஏஷஹா ரஜோகுண சமுதவஹா மகா அசனஹா மகா பாப்மா வித்தியேன மிக இந்த காமம் குரோதம்தான் பெரிய சத்ரு ரஜோகுணத்திலிருந்து வந்திருக்கு பெரிய பெரிய பாவங்களையெல்லாம் செய்யறதுக்கு தான் காரணம் இது உயிருக்கு மாபெரும் எதிரி இந்த குணங்கள்லாம் சொன்னார் ஆகவே இந்த மூன்று குணங்களை ஆன்மீகத்தில் முன்னேறி உயர்ந்த அமைதியையும் ஆனந்தத்தையும் அனுபவிக்கணும்னு நினைக்கிறவன் தஸ்மாத்து ஏதத்து த்ரயம் தியஜேத் எனவே ஒருவன் இந்த மூன்றையும் நன்றாக விட்டுவிட வேண்டும் ஆசை கோபம் லோபத்தை விடுவதற்கு சத் சங்கத்தின் துணை கொண்டு இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்து விடுபட வேண்டும் தீயவர்களோடு இந்த குணங்கள் இருக்கிறவர்களோடு நாம சேரக்கூடாது இதுக்கு மாறாக இருக்கிற நல்ல குணங்கள் உடையவர்களோடு நாம சேர்ந்து பழகணும் அதன் மூலம்தான் இதை விட முடியும் என்பதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் திரிவிதம் நரகசேதம் காமக்ரோதோ